நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று குருநானக் தேவின் ஐநூற்றி ஐம்பதாவது முன்னிட்டு அவரது நினைவு நாணயங்களை நேபாள நாடு வெளியிட்டது இரண்டு டெல்லி புத்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இந்திய வெளியீட்டாளர்களின் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்தது மூன்று செர்பிய ஜூனியர் மற்றும் கேடடட் ஓபன் டேபிள் டென்னிஸ் மும்பை நகரத்தில் நடைபெற்றது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று நேபாளத்தின் வளர்ச்சியில் சீக்கிய சமூகத்தின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அடிக்கோடிட்டு காட்டும் சீக்கிய பாரம்பரியம் நேபாளம் புத்தகம் எங்கே வெளியிடப்பட்டது இரண்டு மாலத்தீவு சர்வதேச பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் மூன்று முதன் முறையாக எஸ்ஏஎஃப்எஃப் அண்டர் நை சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற நாடு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி